வணக்கம் ஆகஸ்ட் பதினாறு இரண்டாயிரத்தி இருபது நட்டணையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று காட்டுத்தீ காரணமாக இந்திய சுற்றுப்பயணத்தை ஆஸ்திரேலிய நாட்டின் பிரதமர் ரத்து செய்துள்ளார் இரண்டு அமெரிக்க ஏவுகணை தாக்குதலில் ஈரான் நாட்டின் இராணுவ தளபதி உயிரிழந்தார் மூன்று மியூசிக் அகாடமியின் நிற்த்திய கலாநிதி விருது பிரியதர்ஷினி கோவிந்த் அவர்களுக்கு வழங்கப்பட்டது இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று 23 மூன்று சர்வதேச டேபிள் டென்னிஸ் தரவரிசையில் முதலிடம் பிடித்த மாணவ் தாக்கர் எந்த நாட்டை சேர்ந்தவர் இரண்டு சைபர் சேஃப் இனிஷியேட்டிவ் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது மூன்று கேவிஐசி நிறுவனம் படோலா சேலை உற்பத்தி மையத்தை எங்கு தொடங்கியுள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி